ராட்சியிலே நேயர்களுக்கு வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்கள் அலமேலு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது டால் மக்கானி செய்ய தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து ஒரு கப் பட்டர் தேவையான அளவு பட்டை ரெண்டு இலக்காய் ரெண்டு லவங்கம் ஒன்று விருஞ்சியலை ஒன்று ஃப்ரெஷ் கிரீம் தேவையான அளவு பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பெரிய தக்காளி ஒன்று மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் 1 அரை ஸ்பூன் கரம் 1 அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப ஃப்ரெஷ் க்ரீம் தேவையான அளவு செய்முறை நம்ம வந்து முதல்ல இந்த கருப்புலேருந்தே எட்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் அது ஊறினதும் அது எடுத்து அதை நல்லா போட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடணும் ஒரு பதினஞ்சு இருபது விசில் கொடுத்து நல்லா நைஸாக மய நல்லா மஞ்சிடணும் நெய் மாதிரி மேஷாயிடணும் அந்த மாதிரி வேக வச்சிடணும் வேக வச்சு எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுடுவோம் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுடுவோம் ஸ்டவத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சிடணும் பாத்திரம் காஞ்சதும் பட்டரை கொஞ்சம் ஊற்றிடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டரை ஊற்றிடுவோம் பட்டர் போட்டு பட்டர் உறிஞ்சிக்க உறிஞ்சினதும் இந்த பட்டை லவங்கம் விஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு இது பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ராஸ் மல் அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கினதும் மஞ்சப்பொடி மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ருசிக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு இந்த கருப்பு உளுந்து வேக வச்சுருக்கோல்லையா பருப்பு அந்த டாலை எடுத்து இதில் கொட்டி க கலந்து விடணும் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி விடணும் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் கொஞ்சம் போட்டு அந்த டாலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் நல்லா வேகணும் அது நல்லா ஒரு பதினைஞ்சி நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா என் திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேலே மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பட்டர் ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா கலந்து விட்டோன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டால் மக்கானி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவகளை மீண்டும் சந்திப்போம்